அவர்கள் கூறியதாவது நபி அலிசலம் அவர்கள் காபாவின் உள்ளே நுழைந்ததும் எல்லா ஓரங்களிலும் நின்று துவா செய்தார்கள் அதிலிருந்து வெளியாகும் வரை அவர்கள் தொடவில்லை வெளியே வந்த காபாவின் முன் என்று இரண்டு ரகத்துகள் தொழந்துவிட்டு இதுதான் கிப்லா என்று கூறினார்கள்